வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மரியா மாண்டிசோரி அவர்கள் இத்தாலியின் ரோம் நகரில் தனது முதலாவது பள்ளிக்கூடத்தை திறந்தார் இந்த பள்ளியானது பணிக்கு செல்வோரின் குழந்தைகளை பாதுகாக்கும் முதல் பள்ளியாக செயல்படத் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஈராக் இராணுவம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னை தெரசா அவர்கள் வறிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவுவதற்காக கல்கத்தா நகரை சென்றடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதலாவது டீசல் என்ஜின் பொருத்தப்பட்ட வாகனமானது அமெரிக்காவின் இண்டியானா போலீஸிலிருந்து நியூயார்க் நகரை சென்றடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் கலாச்சேத்ரா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு வியட்நாம் நாட்டில் முதலாவது பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பேன் அமெரிக்க விமான நிறுவனம் உலகை சுற்றி வருவதற்கான சலுகை விலையிலான பயணச்சீட்டு வழங்கிய முதல் வர்த்தக ரீதியிலான விமான நிறுவனம் என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டன் மக்கள் சீன குடியரசை அங்கீகரித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செலுத்தப்பட்ட லூனார் ப்ராஸ்பெக்டர் எனும் அமெரிக்க விண்கலம் நியூட்ரான் அலைமாலை அலவி நியூட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் நிலா தரையிலிருந்து நியூட்ரான் மின்தகடு துகள்கள் தொடர்ந்து வெளியேறி வருவதனை பதிவு செய்தது அண்டவெளியில் இருந்து வீசும் காஸ்மிக் கதிர்களின் மோதலால் வெளிப்படும் இந்த நியூட்ரான் பட்டாளம் அந்த பிரதேசத்தில் ஹைட்ரஜன் செறிந்திருப்பதை உறுதி செய்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு கலில் ஜிப்ரான் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சர் சிற்றம்பலம் கார்டினர் இலங்கை தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜி என் பாலசுப்ரமணியம் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கபில் தேவ் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரஹ்மான் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு லூயி பிரைல் பார்வையற்றவர்களுக்கான எழுத்தினை உருவாக்கியவர் ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தியோடர் ரோஸ்வெல்ட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரமிழ் ஈழ தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருவேங்கடம் வேலுப்பிள்ளை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் தந்தை மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே